அலாம் வலைக்கும் வரகமத்துல்லா வர்கா கண்ணியமானவர்களே உங்களோட இந்த அமர்வை பார்க்கும் பொழுதே மனதுக்கு பெரும் சந்தோஷமாக இருக்கிறது மசிதர்களில் பொழுது முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாரும் வீட்டுக்கு ஓடுறது தான் முயற்சி எடுப்பார்கள் நீங்க எல்லோரும் அல்லாவுடைய மாளிகையில உங்களோட மசிதுடைய தலைவர் பாரூக் மதனி அவர்கள் இங்கு அறிவித்தல்களை தந்தார்கள் எல்லோரும் அமைதியாக இருந்து கேட்பதே இந்த ஊருடைய ஒரு சிறப்புக்கு அது இருக்கிறது அல்ல கண்ணூர் இல்லாமல் இதை இப்படியே நீடிக்க செய்வார்கள் கனியமான சகோதரர்களை பெரியாக்களே எங்களுடைய வாழ்நாளில் நாங்க இந்த தீனுக்கு எங்களால் முடியுமானதுகளை செய்துவிட்டு நாம் தெரிய வேண்டும் எல்லாரும் கொஞ்சம் அப்படியே நெருங்கி வந்துட்டீங்கன்னா மிச்ச நேரம் எடுக்க மாட்டேன் நான் குறுகிய நேரத்தில் இன்ஷால்லா சார் முடிச்சு கொள்ள நான் முயற்சி இருக்கிறேன் கனிமாதவர்களே எங்களுடைய இந்த வாழ்நாளில் நாம் அல்லாவுடைய தீனுக்கு என்ன வகையில ஊழியம் செய்யலாம் ஹிதும செய்யலாம் என்பதை நானும் நீங்களும் கருத்துக்கெடுக்கணும் ஜென்யத்தூலமா உடைய உருவாக்கம் சுமார் நூறு வருஷத்தை அடைய போகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இஸ்லாமிய அந்த கேலண்டர் படி பார்க்கும் பொழுது இன்னொரு ஆறு ஏழு மாசத்துல நூறாவது வருடத்தை அடையும் எனக்கு முன்பு சுமார் பதிமூணு தலைவர்கள் இருந்திருக்கிறார் பன்னெண்டு பேர் மஃபாசாக இருக்கிறார்கள் அல்ல அவர்களுடைய ஜன்னத்தில் சொருதோஷ உயர்ந்த இடமாக ஆக்கி தருவார்கள் பதிமூணாவது முபாரக் ஹசத் அவர்கள் இருக்கிறார் எனக்கு இந்த பொறுப்பு பதினாலாவதாக தரப்பட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த தகுதியில குறைந்தவன் என்று தெரிந்தும் என்னை இந்த பதவிக்கு அமர்த்திருக்கிறார் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய முயற்சி ஒரு தனிப்பட்ட நபருடைய உலமாக்களுடைய மாத்திர முயற்சி அல்ல ஜமியுள் உலமா சொன்னாலும் அது உலமாக்கள் தான் அதில் அங்கத்துவம் பெறுவார்கள் இருந்தாலும் ஒரு நாளும் ஜமியத்துல்லமா உம்மத்தையும் உலமாக்களையும் பிரிச்சு பார்த்தது கிடையாது புலமாக்கல் இந்த உம்மத்துடைய ஒளி விளக்குகள் அதே நேரம் பொதுமக்கள் இந்த தீனுடைய தூண்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு கலெக்டிவ் டீம் ஒர்க் எல்லாரும் சேர்ந்துதான் இது பயணிக்கிறோம் சின்னத்திலும் கடந்த ஒரு இருபத்தஞ்சி 30 வருஷங்களாக பல விஷயங்களை அவதானிச்சு வந்து இந்த கடைசி பதினஞ்சு வருஷங்களாக சில முக்கியமான விஷயங்களை அடையாளம் கண்டிருக்கிறது உதாரணமாக கல்வி நீங்க கொழும்பு எடுத்துக்கொண்டீங்கன்னா கொழும்பில் சிறைய அனுபவிக்கக்கூடிய வாலிபர்கள் அதிகம் படிச்சு பட்டதாரிகளாக வருவது மிச்ச குறைவு இருபத்தொரு முஸ்லீம் இருபத்தி ஐயாயிரம் கடையாப்பம் செய்வதற்கு வசதி இல்லாம மயங்கி கிளாஸ்லாம் எவ்வளவு நன்றி சொல்லுங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஜியுமான்லை கடையாப்பம் கொடுத்து முப்பது டீச்சர் குறைஞ்சிருக்கு நாங்க மாச சம்பளம் கொடுக்கிறோம் எங்கட சம்பளத்தை கொடுக்கறதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதே நேரம் இத கவனத்துக்கு எடுக்கணும் ஏன் அதை செய்யறோம்டா சயன்ஸ் பாதுக்கு டீச்சர் டீச்சர் இஸ்லாம் பாடறதுக்கு டீச்சர் இல்ல இஸ்லாத்தா இப்படியான ஒரு சோதனையே இதுதான் கேபிட்டல் கொழும்புடைய கொழும்புட அங்க இருந்தான் ஜகாத் போகுது அங்க இருந்தான் தர்மம் போகுது அங்க இருந்தான் எல்லா மதரசாக்களுக்கும் உதவி போகுது அங்கட நிலைமையே இப்படி கொல்லுப்பட்டிக்கு போயிட்டு பாருங்க அதுக்கு பின்னுக்கு ஸ்லம் ஏழைகள் இருக்கிறாங்க ஜாவத்தைக்கு போங்க அதுக்கு பின்னுக்கு ஸ்லம் ஏழைகள் இருக்கிறாங்க நீங்க கொழும்பு செவனுக்கு போங்க அங்க இருக்கிறாங்க இப்படிதான் இருக்கு நான் ஒரு கண்டியை கொண்டவன் நான் கொழும்புல வசித்து வருகிறேன் எனக்கு கண்டியை பற்றியும் கவல் இருக்குது மத பலத்தை இருக்குது யாழ்ப்பாணத்தை இருக்குது மன்னாரை இருக்குது புற நாடையும் இருக்குது உலகத்தையும் இருக்குது அதுதான் முஸ்லிம்கள் நாள் முஸ்லிம்கள் தான் அது இந்தியாவில ஒரு தாக்கம்னா நாங்க சந்தோஷமாக இருக்க மாட்டோம் எங்கட கண்கள் கண்ணீர் வர செய்யும் காஷ்மீர்ல ஒரு அழுத்தம்னா எங்களுக்கு அதை உடம்போடம் அது அந்த உணர்வு தான் எங்கள்கிட்ட இருக்குது நாங்களும் வேற்றுமையோட பார்க்க மாட்டோம் ஆனா கண்ணியமானவர்களே இது ஒரு உதாரணம் இதை நான் மிச்சம் விவரமாக பேசுவதற்கு இல்லை ஜெயித்துலமாவுடைய மூத்த உணவாக்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அப்துல் லத்தீப் ஹசரத் அவர்கள் பொறுப்பாளிகளாக இருந்திருக்கிறார்கள் அப்துல் சமது அப்துல் லத்தீப் அவர்கள் மதரசாலையும் பாடம் நடக்கிறார்கள் மதரசாலையும் அவர்கள் செமித்துலம்மாவுடைய இருபத்தி அஞ்சு வருஷம் செக்ரட்டரியா இருந்தவர் இஸ்லாம் பாடத்துக்கு பொறுப்பாக மூத்த உலமாக்கள் மதரசாவையும் பார்த்துக்கொண்டாங்க பள்ளிக்கூடத்தையும் பார்த்தா இப்படி கல்வி ரீதியாக உலமாக்களுடைய பங்களிப்பு பாறைய பங்களிப்பு நாங்க எதிர்பார்க்கல ரெண்டாயிரத்தி வந்த சுனாமி நாங்கள் எதிர்பார்க்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வெளியேற்றப்பட்ட யாழ்ப்பாணம் இன்றும் அகதிகளாக நிலையில வாழ்றார்கள் உலகத்தில் இப்படிப்பட்ட நாடுகளில் இப்படியான ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படாமல் இருக்கிறது ஐக்கிய நாட்டு சபைக்கு பல முறை நாங்கள் குரல் எழுப்பி இருக்கிறோம் இந்த விஷயத்த இதுக்கே சரியான தீர்வு இந்த நாட்டு மக்கள் தலைவர்களிடத்தில் வேண்டுகோள் எடுத்திருக்கிறோம் கன்னியானவர்களே களம் இருல்கள் எல்லாரும் நீங்களும் அந்த பங்களிப்பை செய்திருப்பீங்க அந்த நேரத்துல இரண்டாயிரத்தி ஆறுல முன்னூறு மக்கள் விரட்டடிக்கப்பட்டாங்க நாம் எல்லாரும் கொண்டு சேர்ந்துதான் அவர்களை திருத்தி கொண்டு போறதுக்கு முயற்சி எடுப்போம் அது எங்க செல்வங்கள் மக்கள் முப்பத்தி ஐயாயிரம் மக்கள் வெள்ளிக்கிழமை மூணாம் தேதி ஆகஸ்ட் மாசம் இரண்டாயிரத்தி ஆறு தண்ணீர் குடிக்க தவிச்சு கொண்டு கீழே விழுந்து அவர்கள் பட்ட கஷ்டம் அவர்களை ஒதச்சி குழந்தைய தண்ணீர் குடிக்க கொடுக்காம நோவிச்ச அந்த காட்சி இன்றும் இருக்கிறது அதுக்கு நான் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பேன் சமூக சேவை செமிசுல்லமாவுடைய இது பாரிய பங்களிப்பாக செய்து வந்தது கண்ணியவான் இதே போல நான் சொல்லி கொண்டே போகலாம் நீண்ட ஒரு பகுதி பகுதி எடுத்தீங்கன்னா அல்லா இந்த ஊரை பாதுகாக்கணும் நான் ஊரை சொல்ல மாட்டேன் இந்த ஊரில் கவலையோட சொல்லுவேன் கண்டிப்பா நகரத்தில் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்ல இந்த வாலிபர்கள் அடிமையாக போறாங்க கண்டிப்பாக பெரிய கவலையாக இருக்குது உலமாக அழுகிறாங்க பெற்றோர்கள் அழுகிறாங்க இது ஒரு பயங்கரமான வியாதி இப்ப இந்த வியாதி எப்படி வெளியாக்குறதுல கூப்பிட்டு பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படியே நிலைமை உங்களுக்கு இங்க ஸ்கூல் இருக்குது பாரூக் ஹசூர் மதனி அவர்கள் தலைவராக இருக்கிறீங்க எத்தனை மாணவர்கள் ஆயிரத்தி பெண்கள் எல்லாம் பெண்களும் ஆண் பெண் ரெண்டையும் தனியாக பிரித்து அமைக்கிறது முயற்சியாக இருக்க வேண்டும் அப்பதான் எங்க எதிர்காலத்தில் அது ஒரு வளர்ச்சியாக மேற்கிறாங்க முயற்சியும் எடுப்போம் முயற்சி எடுத்த பல இடத்தில் அல்லாத வெற்றியை கொடுத்திருக்கிறாங்க நான் மலேசியாவில் சில வருடங்களுக்கு முன்பு ராபிதாவுடைய ஒரு கான்ஃபரன்ஸுக்கு எனக்கு அழைத்தார்கள் அதில் எனக்கு தலை தரப்பட்ட தலைப்பு ஆசிய கண்டத்தில் கல்வி அப்போ நான் எடுத்துக்கொண்டது ஆசிய கண்டத்தில் கல்வி இலங்கை ஒரு பார்வையாக எடுத்த கேட்டடியாக எடுத்தனர் அதில் நான் அந்த ஆய்வில் நான் முன்வைக்கிறேன் கொழும்புல உள்ள பத்து முஸ்லீம் ஸ்கூல்கள் இல்லை கொழும்புல உள்ள பத்து டாப் ஸ்கூல்கள் பாய்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் ரெண்டு நான் பிரிக்கிறேன் அதுல கான்வெண்ட் இந்த எடுத்தீங்கன்னா கான்வென்ட் கிறிஸ்தவர்களுடையது அதுல பெண்கள் மட்டும்தான் பிரிட்டிஷ் பாலிகா வித்யாலயம் பெண்கள் மட்டும்தான் அவ பெண்கள்த்திரம் ஆண்கள் மாத்திரம் இருந்து படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல்களுடைய ஆனந்த காலேஜுடைய அந்த வெளிப்பாடு எப்படி இருக்கிறது அது அவுட் கம் ரிசல்ட் கலப்புல இருக்கக்கூடிய பாதிப்போம் அதனுடைய சிரமம் அதனுடைய கல்வி ரீதியான வரவேற்றார்கள் அந்த நேரம் தான் எங்களோட ஊர்ல அந்த ஸ்கூலுக்கு போன பிள்ளை வந்து ஒரு ஸ்கூல்ல போயிட்டு பாய் சுட்டை கலட்டிட்டு ஸ்கூலுக்கு போக வேண்டிய அதையும் நான் ஒரு படமாக நாம் எங்களுடைய நாட்டில் எப்படி இப்படியான முகம் விஷயங்களுக்கு முகம் கொடுக்கிறேன் பல வருஷத்துக்கு முகம் கனிமணவர்களே இதே போல பெண்கள் என்ன நடக்குது ஒரு முயற்சி எடுக்கிறோம் மறுபரிசீலனை செய்ய போறோம் சமூகம் சில விஷயங்களை எங்கட தலையில போட்டுட்டு சமூகம் அதுக்கு கவனம் இல்லாம இருக்குது அப்ப இது சமூகத்துடைய வேலை நாங்க திருப்பி கொடுக்க போறோம் ஒரு முப்பது நாற்பது பேருக்குள்ளல் பொங்கல புள்ளை புள்ள இப்படியான ஒரு சோதனைய இந்த சமூகம் பயங்கரமாகவும் கொடுத்துக் கொண்டிருக்கு மட்டத்தில் வரக்கூடிய பெண்களுக்கு இங்கதான் ஒரு ஆபத்து வருகிறதுக்கு சி செலவழிக்கிறீங்க சல்லி செலவழிக்கிறீங்க உங்களுக்கு வேலை மூதாதான்னு கேட்கிறாங்க நாங்க சொல்றோம் இந்த பாருங்க எங்கட மூதாதையர்கள் அப்படிதான் எங்களை வழி நடத்திருக்கிறாங்க நீங்க வரலாறு மறந்து பேசுறீங்க எங்கட மூதாதையர்கள் அப்படிதான் நான் கெண்டி கிங்ஸூர்ல படிச்சதுல மூணு எனக்கு இஸ்லாம் பாடத்துக்கு வந்த ரெண்டு பெரும் ஆளுங்கள் அவர்கள்த படிச்சிருக்கிறேன் எனக்கு தொழுகையுடைய நாம் தொழுகையில ஈடுபடணும் தாலீமில் ஈடுபடணும் என்று ஸ்கூலுடைய காலத்திலிருந்து எனக்கு அந்த நாம் விளையாட வேணும் ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்கணும் படிப்புலையும் இருக்கணும் இதிலையும் இருக்கணும் என்ற அந்த பக்தி எனக்கு அந்த அச்சத்தை ஏற்படுத்துறதுக்கு டீச்சர் அந்தமார்கள் காரணமாக ஸ்கூல்ல அமைந்தாங்க இப்ப கேளுங்க சோக வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுக்கு பிறகு இந்த நாட்டில் நிறுத்தப்பட்டு விட்டது பிறகு முஸ்லிம் இருக்கிறது உலக இலங்கையில தொள்ளாயிரத்தி ஐம்பது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிள்ளைகள் நான் இது ஒரு கடந்த வருடங்கு சொல்கிறேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கூல் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் இங்களுக்கு இஸ்லாம் புத்தகம் இருக்குது அந்த புத்தகம் போவது கடலை கடைக்கு நான் ஒரு முக்கியமான கொழும்புடைய ஒரு மதரசாவோட அமைந்திருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு போயிட்டு பார்க்கிறேன் இவ்வளவு கட்டு அந்த பேக் எல்லாமே இஸ்லாம் பாட புத்தகம் இஸ்லாம் படிச்சு கொடுக்க டீச்சரும் போயிட்டு பார்த்தா பொட்டு வச்ச டீச்சர் இஸ்லாம் பாடம் நடத்துறாங்க படிக்கிறாங்க கிறிஸ்தவத்தை படிக்கிறாங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு வாலிப குழு ஒன்று உண்டாகி கொண்டு போறாங்க காரணம் இதை தொண்ணூத்தி நாலு இத ஆய்வு செய்து ஆய்வு செய்து முதலிருந்து ஆய்வு செய்த உலமாக்கல் ஒரு தீர்மானத்துக்கு வந்தோம் பேசுவாங்க சிந்தனை மாறி போயிடும் அடுத்த பக்கத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இஸ்லாம் ரிலிஜியன் அட்வான்ஸ் இருக்கு அந்த நேரம் படிச்சுட்டு கனி மாணவர்களே இதுக்கு என்ன வழி செய்வது என்பது தான் மக்களுடைய உருவாக்கம் நல்ல மனசு கெடுங்க மக்களுடைய உருவாக்கம் வந்து பின்புலன் என்ன ஏன் இது உருவாக்கப்பட்டது நானும் பள்ளிக்கூடத்துலதான் இருக்கக்கூடிய தொண்ணூறு வீதம் எல்லாரும் உதவிப்பீங்க எனக்கும் கண்டு பேரதணி ரோடுல நூத்தி எட்ட எட்டா நம்பர்ல எங்க மசித இருக்குது நூத்தி நாப்பத்தி எட்டு என்ற வீடு இருக்குது இருந்தது அந்த அங்க நடந்து போங்க எங்கட பள்ளிக்கூடத்துல 200 மாணவர்கள் இருப்பாங்க உட்கார்ந்து குரான் மட்டும் ஓதிட்டு அப்படித்தானே குரான் மட்டும் தான் ஓதிட்டு வருவோம் இப்ப அந்த கிணக்கு நினைவு இருக்குது நான் ரெண்டு மணிக்கு கட்டாயம் ரெண்டு மணிக்கு எப்படி இந்த மாதிரி அதுவும் கேலாது பாடம் கேட்க அந்த மூத்த யாரும் பாடம் கேட்பாங்க இந்த நிலைமை மாறணும் ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த புள்ளிகளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும் என்பதற்காக தான் இந்த மக்த சிஸ்டம் ஒன்று இது அமெரிக்காவில போயிற்று லண்டன்ல போயிற்று சவுதியில போய்ட் பாகிஸ்தான் இந்தியாவில் உலகத்தில் உள்ள மாக்கல் ஈராக்கிலிருந்து ஈஜிப்திலிருந்து பத்து நாடுகள்ல இருந்து உலமாக்கல் தருப்பிச்சு சிலபஸ் தருப்பிச்சு ஆய்வு செஞ்சதுக்கு பிறகுதான் இந்த மக்த புத்தகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதை சில நேரம் ஒருவர் நல்ல பொறுமதியான கல்லு வச்சு மோதிரம் போட்டு போனாராம் அப்ப அவர் ரோட்டில் உள்ள பிச்சைக்காரர் அவர் கல் வச்ச மூத்திரம் போட்டு போக்கல பாக்கிறவன் எங்கட நிலைமையும் அப்படிதான் இருக்குது நாங்க இது கொண்டு சரியான பங்களிப்பு கொடுக்காத்தினால அது கொச்சப்படுத்தப்படுகிறதை தவிர அதுல உள்ள பிள்ளை அல்ல அதை நடத்தூடியவராக இருக்கும் அல்லது இருக்கும் பெற்றோராக இருக்கும் அது ஒரு இன்னைக்கு இந்த நாட்டில் சிலபஸ் கூட எல்லா அமைப்புகளும் ஒரு இருபத்தஞ்சு உலமாக்கல் எல்லா அமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் பார்வைக்கு போகுது வெளியாயிருச்சு அதுல யாருக்கும் அப்படி அகீதாப்படி எந்த மாற்று கருத்து கிடையாது எல்லாரும் உடன்படக்கூடிய விஷயங்கள்ல தான் நல்ல மக்களுக்கு மோதிக்கிறோம் அப்ப குறுகிய நேரத்துல சில நேரம் யோசிக்கலாம் நீங்க நான் தான் என்னம்மா என் தேங்காயுடைய இவ்வளோ பள்ளிக்கு மறுபணத்துக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுக்கறது அல்லாவுக்காக இப்படி யோசிக்காதீங்க ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஆறாயிரம் பத்தாயிரம் இந்த பிள்ளைக்கு அல்லாட குரானுக்கு நீங்கள் செலவழிக்கிறது இருக்குது இந்த புல்லை சிறந்த டாக்டராக இன்ஜினியராக லாயராக வருவதற்காக காரணமாகமையும் எல்லோரும் இதுக்கு பங்களிப்பு செய்வோமா விஷயம்ல இறுதியாக ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறவே நான் நாட்டுக்கு நாங்க கொடுத்தியமான சொத்து இவளதான் இவளவுங்க இந்த நாட்டில்லியானதி நபித்துவத்துக்கு அச்சுறுத்தல் இத போல ஒரு டாக்குமெண்ட் உலகத்துல செய்யப்பட்டு இல்லை அவ்வளவு நல்ல டாக்குமெண்ட் ஒன்று இது செய்யப்பட்டிருக்கு இதுல நீங்க பாத்தீங்கன்னா நாட்டில் உள்ள இருபது அரசியல்வாதிகளும் இந்த நாட்டில் படித்தவர்கள் முஸ்லீம் லாயர்ஸ் அசோசியேஷன் ஜமியத்துல்லமா ரெண்டாயிரத்தி ஏழு எடுத்த பிரகடனம்ல வெளிவந்ததை இறுதி நபித்துவம் அது நபியவர்களுக்கு மட்டும்தான் அதுக்கு பிற நவித்துவம் கிடையாது என்பதை உறுதிப்படுத்தும் ஒரு புத்தகம் கடந்த காலங்களில் நீ பார்க்கலாம் எங்கிட்ட சரியான கருத்து வேற்றுமைகள் இந்த கருத்து வேற்றுமையான சண்டை சச்சரவு மட்டு லட்சணமாக இதுல ஆறு புறனங்கள் இருக்குது என கொஞ்சம் கை தூக்கி யார் சொல்லணும் நான் கேட்கிற கேள்விக்கு சொல்வீங்கண்ணா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜமியத்துல்லமா தீவிரவாதிகள் என்று வெளியிட்ட பிரகடனத்தை நான் பார்த்திருக்கிறேன் பார்த்திருக்காங்க பொறுப்பு உலமாக்கல் அதுக்கு பொறுப்பு சொல்லி சார் தலைவர் வரையில் பதினஞ்சு ஒரு தாழ் தான் இருக்குது ஒரு தால்தான் இருக்குது இது ஒரு பத்து ரூபா போகுமா பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு பத்து ரூபாய்தான் பத்தாயிரம் கொடுப்பீங்க இல்லையா இதை படிக்கலாம் இதே படிக்க மாட்டேங்க இது ஒரு ஐம்பது ரூபா தானே வரும் இது ஒவ்வொரு வீட்டுக்கும் இருக்கும் இது ஆறு குறை சம்பந்தமான தீர்மானம் அல்லா பாஜிஹரத்துடைய வாழ்க்கையை மனமாக்கி வைக்கணும் சிறப்பாக வைக்கணும் அவர்கள் இந்த ஊருக்கு பிறந்தது இந்த ஊருக்கு ஒரு அவர்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பறக்கத்து இது ரெண்டும் தானே அல்ல அவருடைய மனமாக்கி சிறப்பாக வச்சு நான் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் அவர் எப்பொழுதுமே இந்த வரக்குல கூட கால் பண்ணி சொன்னார்கள் நீங்க என முன்கூட்டி அறிவிச்சு நானும் வந்திருப்பேன் இந்த மதுரை சில மூடி இருக்கு கவலைப்பட்டார்கள் அல்ல அவர்களை கொண்டு உங்களோட ஊருக்கும் எங்களுக்கும் நாட்டுக்கும் எல்லா சரிகாவுடைய அமைப்புகளுக்கும் அல்லா சலா ஒரு ஒற்றுமை கல்லாக அவர்களே ஆக்கிருப்பானா கண்ணியமானவர்களே இந்த ஆறு புத்தகங்களும் எங்களை பத்தி விமர்சிச்சாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பொதுவாக என்னைய பத்தி யாரும் விமர்சிச்சா ஜெம்யா விமர்சிச்சா நாங்க அவர்களோட சண்டைக்கு போறது அந்த பேரை கூட நான் இந்த பப்ளிக்ல எடுக்கிறது உங்களுக்கு என்ன தெரியும் பிபிஎஸ் அவங்களுக்கு சொல்றேன்னு இந்த சொல்ல மாட்டேன் இதை நான் பேசுறதே கிடையாது நாங்க பாக்குறது அவர் என்ன சொல்றாரு எங்களை அல்லாவை சொல்றாரா இத பத்தி மஸ்ஜி பத்தி சொல்றாரா அதுக்கு என்ன மறுப்பு பதில் என்று ரத்து பண்ணாம அதுக்குள்ள தெளிவை இந்த ஆறு புத்தகத்துல கொடுத்திருக்கிறோம் இது சிங்களத்திலையும் இருக்குது தமிழ்லயும் இருக்குது ஒவ்வொரு மாணவரும் இதை படிக்கணும் ஆயிரத்தி அறுநூறு புள்ளைகள் ஸ்கூல்ல இருக்கிறாங்கன்னு பிள்ளையிலும் இதை படிக்கணும் அதுக்குன்னாலும் வழிய நாங்க அடுத்தது குரான பத்தி முப்பது சொல்வறாக வச்சு கொ விளக்கம் இருக்கு யனி மாணவத்திலே இது ஒரு சின்ன சதக்கா ஒரு நன்முஸ்லீமோட போயிட்டு பேசணும் அவர்கிட்ட முதலாவது கேட்கணும் அவர் சொல்லுவார் எனக்கு குரானை பற்றி ஒரு பல் சிலைக்கு போங்க போயிட்டு சந்திங்க அவர் சொல்லுவார் குரான் அவருக்கு இது ரெண்டையும் கொண்டு போயிட்டு கொடுப்பீங்க அவர் சொல்லுவார்கூட குரானை கொண்டு வாங்க அப்ப நீங்க குரான கொண்டு போங்க இது முதல் கட்டம் ஒரு சோக நாள் எட்டு எல்லாரும் மறந்துடுவோம் ஏப்ரல் மாசம் இருபத்தி ஒன்னு யாருக்கும் தெரியுமா என்ன நடந்து சென்று தெரிய எ உதாரணம் ஒரு நிறுவன கோலத்தில் ஒரு மலைக்கு மீது ஏழு எச்சரிக்கை சேவனை போன்று அந்த காலத்துல அது மதியனால் மக்கள் அவர் பழக்கம் இருந்துச்சு ஆபத்து வந்து ஆடையெல்லாம் களைஞ்சிட்டு வேலை போயிருவாங்க வந்து வைரஸ் வரக்கூடாது எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும் கொரோனா என்ற போல விளங்குது அன்றைக்கு நாங்க இந்த ஐஎஸ்ஐஎஸ் பத்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அப்படி அச்சுறுத்தல கொடுத்தோம் படுத்தோம் வீதியால கொடுத்தோம் நிலான சகோதரர்களே ஜூ மா இருக்கும் இலங்கையில் இருந்து குடும்பம் சரியாக போய்த்து ஒரு நிலாமன்ற ஒரு பையன் ஒன்று அவன் கொள்ளப்பட்ட வெடிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அப்ப இருந்தே ஜெம்யத்தில் எச்சரிக்கை செஞ்சு கொண்டு அச்சுறுத்தல் பண்ணிக்கொண்டு இன்டெலிஜென்ஸோட பேசிக்கொண்டே இருக்கிறேன் எங்களுக்கு ஒரு அனவுதாக செய்யலாம் இப்ப இதுல வாலிபர்கள் பொது மக்களையும் ஜென்னால நான் கோடிட்டு சில ஆறு விஷயங்கள் சொல்லிருக்கிறேன் இத மக்களுக்கு புகட்டுங்க சும்மா உல்லூடாக இது பிரசன்டேஷன்களூடாக புலமாக்கள் வாங்க இங்க வந்து இன்னைக்குறாங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் இது கொடுக்கும் இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா ஆபத்து தெரியுமா அமெரிக்கா ஒரு கோணர்ல இருக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய சிந்தனை தவறான சிந்தனைய இவன் அவனை கண்டதில்லை பார்த்ததில்லை கேட்டதில்லை பழகினதில்லை ஒன்றுமே இல்லை அவன் அந்த வீடியோ பார்த்துட்டு அவனுடைய ஒரு ஆதரவாளராக மாறிவிடுகிறான் இதால பயங்கரமான ஆபத்துகள் ஏற்பட்டு தெரியுமா இலங்கை நினைவச்சுக்கோங்க ஒன்பது ஒன்பது நினைவீங்களா எல்லாரும் சொல்லுங்க கைது எத்தனை ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இலங்கையில் உள்ள எழுபது பேர உலகத்துடைய தீவிரவாதிகளுடைய பட்டியல் சேர்த்துக்கா சிறையில் எங்க வேற யாருக்கும் பிறந்ததல்ல எங்களுக்கு பிறந்த வரக்கூடாது வேற ஒரு குடும்பத்துக்கும் வரக்கூடாது இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது எப்படி என்பதுதான் ஜெமித்துலமான வழிகாட்டில் இருக்குது அதை கட்டாயம் புரிஞ்சுக்கோங்க படித்தவர்கள் உலமாக்கல் ஒன்று சேருங்க வாலிபர்கள் வாலிபு உலமாக்கல் வாலிபர்கள் ஒன்று சேருங்க தனவந்தர்கள் முக்கியஸ்தர்கள் ஒன்று சேருங்க இன்றைய நாளை எல்லாரும் புரோஷனமாக வாத்துக்கோங்க எங்களுக்கும் சரியா நான் நேற்று காலையில எட்டு மணிக்கு ஆரம்பிச்சவன் பத்து மணி எனக்கு பதினொன்ன மணி நான் என்ற வேலை முடிக்கப்பட அதுக்குப் பிறகு நான் இங்கே வாரது நான் வெளியாகி வீட்டிலிருந்து எட்டு மணிக்கு நான் ஏழரை மணிக்கு வெளியாக அங்கேயும் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்திப்புக்கு வந்து எனக்கு எட்டரை அங்கிருந்து வெளியாகிறது அப்ப இந்த நாளும் அதுக்கு முந்தின நாள் நான் எங்க இருந்தேன்னு தெரியுமா நேற்று நான் நேற்றுதான் நேற்று காலையில நான் பத்து மணியிலிருந்து மாலை வரைக்கும் பாடம் இருக்குது யாரும் இல்லையா எங்களுக்கு ஒரு தோலதாரத்துக்கு நாங்க கொஞ்சம் கொஞ்சம் பணம் தவறீங்க உங்களோட தோலதார உண்மத்துக்கு இது கவலை எடுக்காட்டி பயங்கரமான நாங்க எதிர்காலத்துல சந்திக்க வேண்டி வரோம் யாரையும் ஏற்றி பேசி சரி வராது யாரையும் சித்தி சரி வராது என்ன பயானை கேட்பீங்க நீங்க நான் யாரையும் பேச எங்க வாய்ப்பு செய்து கொடுக்கணும் இது கட்டாயம் படிங்க இது இலங்கையுடைய இரண்டாயிரத்தி எட்டுல ஒரு மசிதுல கொள்ள இருந்துச்சு முஸ்லீம் அன்னியன் இல்லை அந்நியன் பள்ளிகளுக்கு வந்து கொல்ல இல்லை நாங்க தான் கொண்டு இருக்கிறோம் எங்களும் ஒன்று இருக்கிறோம் அதுக்கு போட்டி நடந்து மக்களுக்கு தர்மமாக எடுத்து கொடுங்க இந்த சதக்காவை இன்றைய தினம் நீங்க பணம் கொண்டாட்டியும் பெய்து வந்து ஆர்டரை கொடுத்து எடுத்திருந்தாலும் இதை நீங்க விநியோகிங்க இது பெரிய தர்மமாக இந்த காலத்துடைய தர்மமாக இருக்கும் கன்னி மாணவர்களே எல்லாரும் இந்த விஷயங்களை கருத்துக்கிடுங்க இந்த மக்தம் என்பத லேசாக நினைக்காதிங்க என்னை கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு கூட வாழ்க்கையில் ஆக விருப்பமான நான் சுந்திரல்லா பெருமைக்கு இல்லை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து இதுவரைக்கும் சுமார் ஒரு அறுபது எழுபது நாடுகளுக்கு பிரயாணம் செஞ்சிருப்பேன் சின்னத்திலிருந்தே வாப்பாட காலத்திலிருந்து நான் பிரயாணத்துல செஞ்சிருக்கிறேன் அதுக்குப் பிறமும் வாலிபத்துல ஓத போனத்திலிருந்து எல்லாம் பண்ணிக்கிறேன் எனக்கு நேற்று இரவு சுமார் பதினோரு மணி அவர் ரெண்டு புள்ளளுக்கு பதினொரு மணிக்கு மக்த் கிளாஸ் நடக்கிறா ஜெர்மனியில் உள்ள ரெண்டு புள்ளுக்கு அவனா மகளுக்கு அந்த நேரத்தில் நான் பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன் பதினொன்னா அவனுக்கு நீடல்றேன் இதெல்லாம் தர்மம் தான் விபசாரி நாய்க்கு தண்ணீர் கொடுக்கிறதும் சொர்க்கம் தான் ஆனா ஒரு சமூகம் உருவாகும் என்றால் அதை இதை கொண்டுதான் உருவாகும் என்ற மறக்க இது யாருடைய பணம் சேர்க்கிறதுக்கு செய்யற வேலை அல்ல உலமாக்களுக்கும் இதுக்கு மேல கேட்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும் முடிவானது செஞ்சு தந்திருக்கிறோம் நீங்களும் இதுக்கு பங்காளிகளாக மாறி எப்படி இந்த விஷயங்களை நாங்க எடுத்துக்கொண்டு போறது என்று எனக்கு அந்த இல்லா அதற்கு அவர்கள் சொன்னார்கள் இங்க நான் வந்தேன்ன கேள்விப்பட்டேன் அதற்கு நான் இன்னைக்கு பேச நினைக்க இருக்கில்ல அசருக்கு புறவும் பேச இருக்குது மதுரை புறவும் பேச இருக்குது இஷாக்குப் புறம் இப்படி யாரும் பயன் போடுறது இல்லை அப்ப இப்போ கொஞ்சம் நேரம்தான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் பேசாமல் இருக்கொண்டு தான் யோசிச்சேன் ஆனா ஒரு செய்தி சொன்னாங்க இங்க யாருமே எழுப்பி போகமாட்டாங்க அதை நான் பார்த்தேன் ஹம் இப்படி ஒரு ஊர் கிடைக்கிறதுன்றா நான் இன்னும் ரெண்டு மணி நேரம் கூட பேசலாமே என்று சொல்லி தான் அவங்களோட பேசினேன் இந்த ராஜா கல்லா காயர் எல்லாம் இந்த ஊரை சிறப்பாக்கி உங்களோட விவசாயத்தை வரக்கத்தாக்கி உங்களோடய பணத்தை செல்லுத்தை வரக்கத்தாக்கி அவங்களோட ஒற்றுமையாக்கி நீ எல்லாரும் நல்ல சிறப்பாக செழிப்பாக வாழ எந்த ஒரு விதமான குடியிலையோ மதுலையோ இந்த இந்த குடூரையோ ஈடுபடக்கூடிய சமூகத்தை இந்த பகுதிக்கு எல்லாம் ஏற்படுத்தாமல் அல்லாஹ் இந்த தீவிரவாத போக்கிலிருந்து எல்லாம் புறப்படுத்தி குடும்பங்கள் ஒற்றுமையாக ஹலாலான தொழிலில் ஈடுபடக்கூடிய குடும்பங்களாக அல்லாஹ் ஜீனுடைய உலமாக்களுடைய வழிகாட்டலோட பாஜி ஹசரத்து பாரூக் ஹசரத்து மற்ற உலமாக்களுடைய வழிகாட்டலோட இந்த காரியங்களை செய்ய அல்லா தலா திருவே சிவானாக வாகருதா அப்துல்ல வசலாம் வலைக்கம் வர